349 என்னுடைய முகடு அது வழியாக ஜபிரீல் அலிசல்லாம் அவர்கள் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டி விட்டு அதை மூடிவிட்டார்கள் பிறகு ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் கையை பிடித்து முதல் வானத்திற்கு என்னை ஏற்றி சென்றார்கள் முதல் வானத்தை அடைந்ததும் காவலரிடத்தில் அவ்வாணவர் யார் இவர் என்று வினவினார் அதற்கு நான் தான் ஜிப்ரில் என்று பதில் கூறினார் அதற்கு அவ்வாணவர் உம்முடன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் ஆம் என்னுடன் முகம்மது இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார் முதல் அவ்வாணத்தில் ஏறி சென்றோம் அப்போது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் அவரின் வலது சில மனிதர்களும் இடது சில மனிதர்களும் காணப்பட்டார்கள் அவர் தமது வலது உள்ள மனிதர்களை பார்த்தால் சிரிக்கிறார் தமது இடது பக்கம் உள்ளவர்களை பார்த்தால் அழுகிறார் இந்நிலையில் உள்ள அம்மனிதர் நல்ல நபியை வருக நல்ல மகனே வருக என்று கூறினார் அப்போது ஜிப்ரில் அலி அவர்களிடம் இவர் யார் என்று நான் கேட்டேன் இவர்தாம் ஆதம அவருடைய வலது பக்கமும் உள்ளவர்கள் அவருடைய சந்ததிகளில் உள்ள மனிதர்கள் வலது உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள் இடது உள்ளவர்கள் நரகவாசிகள் அவர் தமது வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறார் தமது இடது பக்கம் பார்த்து அழுகிறார் என்று கூறினார்கள் அலி அவர்கள் அழைத்து சென்றார்கள் திற என்று கூறினார்கள் முதல் வானத்தின் காவலர் கேட்ட கேள்விகளைப் போலவே இவரும் கேட்டுவிட்டு திறந்தார் இந்த ஹதீஸை அறிவிக்கும் அனுசதிதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் வானங்களில் ஆதம் இதரீஸ் மூசா ஈசா இப்ராஹிம் அலைஹாம் நபி அலிஹம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆதம் அலிசலாம் அவர்களையும் ஆறாவது இப்ராஹிம் அலிஹாம் அவர்களையும் கண்டதாக குறிப்பிட்டார்கள் மற்ற நபிமார்களை கண்ட இடத்தை கூறவில்லை ஜபரீல் அலிஹலாம் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு இதிரீஸ் அலைஹாம் அவர்கள் பக்கமாக சென்ற நல்ல நபியை வருக நல்ல சகோதரரே வருக என எதிரீஸ் அலிகலாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது இம்மனிதர் யார் என்று நான் கேட்டேன் இவர் எதிரீஸ் அலிகலாம் என ஜிபிரி அலி அவர்கள் பதில் கூறினார்கள் பின்னர் மூசா அலிசலாம் அவர்கள் பக்கமாக நான் சென்ற போது நல்ல நபியை வருக நல்ல சகோதரரை வருக என கூறினார்கள் இவர் யார் என நான் கேட்டேன் இவர் மூசா அலிசலாம் அவர்கள் என ஜிபிரியில் கூறினார்கள் பின்னர் ஈசா அலிசலாம் அவர்கள் பக்கமாக சென்ற போது நல்ல நபியை வருக நல்ல சகோதரரை வருக என கூறினார்கள் இவர் யார் என நான் கேட்டேன் இவர் ஈசா அலிசலாம் அவர்கள் என ஜிரல் அலி அவர்கள் கூறினார்கள் பின்பு இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் பக்கமாக நான் சென்றேன் அப்போது நல்ல நபியை வருக நல்ல மகனை வருக என்றார்கள் இவர் யார் என ஜிரல் அலிசலாம் அவர்களிடம் கேட்டேன் இவர் இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் என்று கூறினார்கள் அபு ஹப்பா அல் அவர்கள் ஆகியோர் அறிவிக்கும் வேறொரு அறிவிப்பில் பின்னர் நான் மேலே செல்லப்பட்டேன் நான் ஏனியில் ஏறி சென்ற போது எழுதுகோள்களால் எழுதும் சப்தத்தை செவியுற்றேன் என நபி சல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறியதாக உள்ளது அல்லாஹ் எனது உம்மத்தின் மீது 50 நேர தொழுகையை கடமையாக்கினான் அதை ஏற்று திரும்பி வந்து கொண்டிருந்த போது மூசா அலிம் அவர்கள் பக்கமாக சிந்தேன் அப்போது உங்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதை கடமையாக்கினான் என்று கேட்டார்கள் ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கினான் என்றேன் நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்ப செல்லுங்கள் உங்கள் உண்மத்தினர் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என மூசா அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் நான் திரும்ப செந்தேன் அப்போது அதில் கொஞ்சத்தை அல்லாம் குறைத்தான் அதை பெற்றுக் நான் மூசா அலிசலாம் அவர்களிடம் வந்து கொஞ்சம் குறைத்துள்ளான் என்றேன் நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்ப செல்லுங்கள் உங்கள் உம்மத்தினர் சக்தி பெற மாட்டார்கள் என்றார்கள் நான் திரும்ப சென்றேன் அதில் கொஞ்சம் குறைத்தான் நான் மூச அலிசலாம் அவர்களிடம் வந்தேன் கொஞ்சம் குறைத்தான் என்றேன் நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்ப செல்லுங்கள் உங்கள் உம்மத்தினர் சக்தி பெற மாட்டார்கள் என்றார்கள் நான் திரும்ப சென்றேன் அப்போது ஐந்து நேர தொடுகையை கடமையாக்குகிறேன் அது 50 ஐம்பதற்கு சமம் எனது சொல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹூ கூறினான் நான் மூசா அலிசலாம் அவர்களிடம் வந்தேன் அப்போது உங்கள் இறைவனிடம் சென்று இதையும் குறைக்குமாறு கூறுங்கள் என்றார்கள் இனிமேல் எனது இறைவனிடம் குறைத்து கேட்பதற்கு நான் விற்கப்படுகிறேன் என்று கூறினேன் பின்னர் ஜிப்ரீல் அலிஹசலாம் அவர்கள் என்னை சிதறத்தில் முன்தகா எனும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அதை பல வண்ணங்கள் சூழ்ந்திருந்தன அது என்ன என்பது எனக்கு புலப்படவில்லை பின்னர் சொர்க்கத்தில் நான் நுழைக்கப்பட்டேன் அதில் முத்துக்களினால் உள்ள கயிறுகளை பார்த்தேன் சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது இதை அபூத ரெல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்